வணக்கம் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வேர்ல்டு பிரெய்லி டே எனும் உலக பிரெயில் தினம் ஜனவரி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இரண்டு ராம்நாத் கோயங்கா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையோடு தொடர்புடையவர் மூன்று பாபு புயல் தென்சீன கடலில் உருவானது இனி இன்றைய நட்டெண்ணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பொது பிரிவினரில் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் எத்தனை சதவிகித இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த மாநிலத்தில் கங்கா திட்டத்தை தொடக்கி வைத்தார் மூன்று இந்தியாவின் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி எனும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் எத்தனை சதவிகிதமாக அதிகரிக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி